அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் ஒருவருடைய பெருமையையும் சிறுமையையும் சோதிப்பதற்கு அவர் செய்யும் செயலே சோதனையாக உரைத்து பார்க்கும் உரைகல்லாகும் தங்கத்தின் மாற்றை உரை கல்லில் உரைத்து தெரிந்து கொள்ளலாம் அதுபோல ஒருவருடைய சிறுமை பெருமைகளை அவருடைய செயல்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பேச்சும் நினைவும் அவ்வளவு உண்மையன்று செயலே வெளிப்படையான அறிகுறி என்கிறார் இங்கே திருவள்ளுவெருமான் இலக்கண குறிப்பு இக்குறளில் கூறப்பட்டுள்ளது ஏகதேச உருவகம் கருமத்தை கட்டளை அதாவது உரைகள் என்று உருவகம் செய்தவர் பெருமை சிறுமைகளை பொன் என்று உருவகம் செய்யாமையால் இது ஏகதேச உருவகம் ஆயிற்று ஒரு பகுதிய சான்றாக அதாவது ஒப்பு நோக்குவதற்காக எடுத்துக்கொண்டதாகிற்று இக்குரட்பாவில் குற்றங்களை அறிவதற்குரிய கருவி வழிமுறை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் வாலிவதை படலத்திலே கம்பருடைய ஒரு மேற்கோளை பார்க்கலாம் தருமம் பற்றிய தக்கவர்க்கெல்லாம் கருமம் கட்டளை என்றால் கட்டதோ இறந்து போன வாலியின் உடல் மீது புரண்டு அழுகின்ற தாரையினுடைய சொற்கள் இவை அறநெறியை கடைப்பிடித்து ஒழுக்பவர்களுக்கெல்லாம் அவரது அவர்களுடைய செயல்களே அவர்களது தகுதியை உரைக்கும் கட்டளைக்கல் என்று கூறும் ஆன்றோர் உரை வெறும் புனைவோ எட்டுக்கட்டப்பட்டதா என்று அவள் கேட்கிறாள் இனி பதவரை பார்க்கலாம் பெருமைக்கும் பெருமையாகிய தங்கத்தின் மாற்று அறிவதற்கும் ஏனை சிறுமைக்கும் மாறான சிறுமையாகிய தங்கத்தின் மாற்றை அறிவதற்கும் கட்டளைக்கல் உரைத்து பார்க்கும் கல்லாக அமைவது தத்தம் கருமமே அவரவர் செய்யும் செயல்களே ஆகும் பெருமையாகிய தங்கத்தின் மாற்று அறிவதற்கும் மாறான சிறுமையாகிய தங்கத்தின் மாற்று அறிவதற்கும் உரைத்து பார்க்கும் கல்லாக அமைவது அவரவர் செய்யும் செயல்களே ஆகும் குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து தெளிவதற்கான வழிமுறை உபதேசிக்கப்பட்டது இக்குரட்பாவில் பெருமைக்கும் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு